வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி ஆணி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சென்னையில் தண்ணீரின் விலை படிப்படியாக ஏறி தற்பொழுது ஒரு லாரி ரூபாய் ஐந்தாயிரம் என்ற நிலைக்கு வந்துள்ளது சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலையே ரூபாய் மூவாயிரத்தி முன்னூறு என்றுதான் விற்பனையாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை போக்குவதற்குரிய திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்க பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார் தலைக்கவசம் அணியும் அவசியத்தை வலியுறுத்தி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு விதமாக சென்னை போக்குவரத்து போலீசார் கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமான தலைக்கவச பொம்மையை வைத்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் வாஷிங்டன் சென்ற முன்னூற்று பயணிகளின் பொருட்கள் மாயமானது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சா் அமித்ஷாவுடன் முதல்வா் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாா் பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்ற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின்போது தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் தர நிதி ஆகியவை குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்தார் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சட்டத்தை பிறப்பிக்க எனக்கு விருப்பமில்லை என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானா்ஜி தெரிவித்துள்ளாா் கொலம்பியா நாட்டில் வானிலிருந்து புனித நீர் தெளித்து தீய சக்திகளை விரட்ட பாதிரியாருக்கு அந்நாட்டு ராணுவம் ஹெலிகாப்டர் வழங்கி உதவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்